பாடம் இருபத்தி மூன்று கடுமையான வெப்ப காலத்தில் துணியின் மீது சுஜூது செய்தல் தலைப்பாகையிலும் தொப்பியிலும் நபித்தோடர்கள் சுஜூது செய்வார்கள் இரு கைகளையும் சட்டை கையின் மீது வைத்துக் என ஹசன் கூறுகிறார்